அவர்களுடைய அந்த வருத்தத்திற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில் அடுத்த சில மாதங்களிலேயே அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது இதைவிட மோசமான சம்பவம் இதை விட மோசமான என்ன சம்பவம் மக்கா மதிலாக வர்றான் அபு பர்ரா இந்த அபு பர்ராபின் ஆமீர் வந்து என்ன பண்ணுறான் ரசோல்லா இவல்லி சொல்லாம் அவனுக்கு தாவா செய்கிறாங்க தாவா செஞ்ச உடனே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான் அபு பர்ராபின் ஆமீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கொண்டு ரசோல்லா சொல்ல யார சொல்ல நஜீத் தேசத்திலே நஜித் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு நான் ஏற்கனவே இஸ்லாத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஓரளவு நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு நல்ல அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்கும் விதத்திலே நல்ல குரான் ஓத தெரிந்தவர்கள் காரிகள் அவங்கள ஒரு கூட்டத்தை அனுப்புனீங்கன்னா நான் அவங்க போய் தாவாசித்து வசதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ நான் விசலா சொல்றாங்க இவங்க போகிற வழியில் ஏதாவது ஆபத்து வந்துட்டு என்னப்பா பண்ணுறது அவங்களுக்கு எல்லாம் ஆயுதம் இல்லாமல் நிராயமான வருவாங்க ரசோல்லா சொல்றாங்க அந்த அபு பர்ராபின் ஆமீர் சொல்றான் எப்படின்னா பரவாயில்லாம் நான் சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் அனுப்பினாதான் பிரச்சனையாச்சு உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமாக அனுப்புக்கணிங்க அப்படின்னா ரசூல்லா பண்றாங்க அந்த அபு ஆமி அபு பர்ராபின் ஆமீருடைய பேசிய கேட்டு முன்விரிபு அம்ரு ரதி அல்லாஹு தலானு என்ற சஹாபியுடைய தலைமையிலே ஒரு எழுபது பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க இந்த எழுபது பேருமே எல்லாமே காரிகள் நல்ல அழகாக குரான் தெரிந்த குரானை மனநம் செய்திகள் எல்லாருமே இவங்க எல்லாம் புரட்டு போறாங்க புரட்டு போற பீரும் என்ற ஒரு இடத்துக்கு வந்து தங்குறாங்க பீரும் அப்படிங்கிற இடம் இருக்குது இது ஜித்தாக்கு பக்கத்தில் ஜித்தால இருந்து மதியாக்கு போற பாதையில இந்த பீரும் ஆவுனா இருக்குது அந்த இடத்துல வந்து முன்திரோ அமர் ரூத் தலைமையில வந்த கூட்டம் கொடுத்த கடிதத்தை கொடுத்து இந்த கடிதத்தை கொண்டு போய் இந்த கவுன் அதாவது இந்த சமுதாயத்துடைய மக்கள் தலைவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு வாங்க அவர் பார்த்துட்டு நமக்கு என்ன ஏற்பாடு சினிமா செய்வாரு அப்படின்ற உடனே ஹெராம் மல்ஹான் ரஜி அல்லாஹு ரசூலாய் செல்லால கடிதத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த குரூப்பினுடைய அந்த கபிலாவுடைய தலைவர்கிட்ட போறாங்க தலைவர்கிட்ட போறாங்க தலைவர்கிட்ட போன உடனே அந்த தலைவன் என்ன பண்ணாம் ரசவல்லாய் செல்லாலத்து தூதராகவும் கடிதமாக கொண்டு வந்துருக்காங்கன்னு தெரிஞ்சோம் என்ன பண்றான் அப்படி கண்ணை காட்டுறான் அவங்க பின்னால் இருந்து அதற்கு ஹெராமி பண்ணும் மலான் ரஜியல்லோ பின்னாலிருந்து ஈட்டியால ஒருத்தர் குத்துறான் ஈட்டியால குத்துறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம யாரும் குத்திட்டாங்க ரத்தம் ஓடுது உயிர் போடனே கடைசி அவங்க வார்த்தை பெற்று விட்டேன் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னா இது அந்த தலைவனுக்கு வெறிய ஆச்சரியமா இருந்துச்சு என்ன நாம அவரை ஈட்டியால குத்தி கொலை பண்ணிருக்கிறோம் அவரு மூத்த நேரத்தில் காபா காபாவுடைய ரபின்மி சத்தியமாக நான் வெற்றி பெற்றேன்னு சொல்றாரு இது என்ன வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரூப்பில் ஒரு கவிங்கன்ட்டு கேட்குறான் அந்த தலைவன் இது என்ன இது என்ன வெற்றின்னு சொல்கிறாங்க சொல்லி அப்போ அந்த கவிங்க ஒரு பெரிய கவிதை பாடுறான் முஸ்லீம்களை பற்றி வரலாறு ரொம்ப பிரபலமான கவிதை அந்த கவிதை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முகம்மதியும் அவருடைய கூட்டத்தை சாதாரணமாக நினைக்கிறீங்க ஆனால் முகமது எப்படிப்பட்ட சல்லல்லா அலுவல் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் முகமது சல்லா அலுவலர் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றால் நீங்களெல்லாம் மதுவை விரும்புவதை போன்று அவர்கள் மரணத்தை விரும்புவார்கள் நீங்கெல்லாம் எப்படி மதுவை விரும்புறீங்களோ சாராயத்தை விரும்புறீங்களோ அது போன்று அவங்க மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூடத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவங்க உலகத்துக்காக உலக ஆசாபாசங்களுக்காக ஆசைப்படுறது கிடையாது அவர்கள் இறுதி நோக்கம் வந்து மருமையும் அதன் மூலமா மருமையை வெற்றி தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி அதை கவி என்ன பைத்து பாடுறான் ஹயர் கொஞ்ச நேரத்தில் சகோதரே ஹெராமி மல்ஹான் ரஜி அல்லாஹால குத்தி சகிதான உடனே மற்ற சகாபாக்கள் கேள்விப்பட்டு வர்றாங்க கேள்விப்பட்டு வந்தா அந்த பெருங்கொண்ட கூட்டம் அரபிகளுடைய சேர்ந்து அந்த எழுபது சகாபாக்களையும் ஈஸியாக சைதாக்கிறாங்க நாற்பத்தாறு பேர் அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேர் சைதாக்கிறாங்க அதுல மூணு பேர் மட்டும் தவிச்சாங்க எப்படி ரெண்டு பேர் மட்டும் ஒன்னு மலான் செய்தாங்க ரெண்டு பேர் மட்டும்ப தவிடா அறுபத்தி ஏழு பேர் எப்படி தவிச்சாங்க ரெண்டு அல்லாஹும் இன்னொரு சஹாபிட்டு என்ன பண்ணாங்க நம்ம ஏறி வந்த ஒட்டகங்கள் ரொம்ப டயர்டா இருக்குது கொஞ்சம் பசுமையா இருக்காங்க அவங்க மேய்க்கிறதுக்கான போன இடத்துல போயிருக்கும் போது என்ன பண்ணாங்க வெட்டி கொண்டுட்டாங்க ஒட்டகங்களை வயக்கிறதுக்காண்டி போன அந்த இரண்டு சஹாபாக்களும் காபமனும் ரதி அல்லாஹ் இன்னொரு சஹாபியும் அங்கிருந்து பாக்குறாங்க அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு மேல அப்படியே கழுகுகள் சுற்றுது பினந்தினி கழுகுகள் இதை பார்த்தாலும் டவுட் வந்துருது என்னன்னா இது நம்முடைய சஹாபாக்கள் நம்முடைய தோழர்கள் தங்கியிருந்த இடம் அங்க இந்த மாதிரி பிணந்தினி கழுகுகள் சுற்றுதே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வேகமா வந்து பாக்குறாங்க பார்த்தா அங்க சஹாபாக்கள் அறுபத்தி பேரும் அறுபத்தி எட்டு பேரும் சகிதாயி கிடக்கிறாங்க இத பார்த்த உடனே இத பார்த்த உடனே முந்திரிபனு அக்பா ரதி அல்லாஹத்துல அம்ரிபனு உமையா ரதி அல்லாஹத்துல ரெண்டு பேரும் கடைசியான தங்க அறுபத்தி எட்டு சஹாபகர் சைதா ஆயிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் தான் என்ன பயங்கரமயத்தான் போயிருந்தாங்க போயிட்டு வந்து மொத்த சகாபகர் சைதா கிடக்கிறாங்க அவங்களால ஜீரணிக்க முடியல தாங்க முடியல இருந்தாலும் அந்த நேரத்தில் இருந்தாங்க கேள்விப்பட்டு கடுமையா வருத்தப்படுறாங்க ஏற்பட்ட பெரிய பாதிப்பு போர்க்களம் எதிர்த்து எதிர்த்து சண்டை போட்டு எழுவது சகாபாக்கர் சகிதாக்கப்பட்டாங்க ஆனால் இங்கே எந்த போர்க்களம் இல்லாமல் அநியாயமான முறையில் நம்மளை வந்து இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி அதுவும் இருந்தவங்க தான் எல்லாம் பெரிய பெரிய ஹாஃபிதுகள் பெரிய பெரிய காரிகள் இப்படி அல்லாட குரானை மரணம் செய்த பாதுகாக்கக்கூடிய இவங்களை இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு ரசல் பண்றாங்க வருத்தப்பட்டு சுமார் முப்பது நாட்கள் அன்றிலிருந்து முப்பது நாட்கள் நம்ப அரசும் ஃபஜருக்கு பிறகு இந்த எதிரிகளை சவிச்சு பத்வா பண்றாங்க முப்பது நாள் ஃபஜீர் தொகையில குனு தோதுறாங்க ஆனால் தான் ரசோல் உள்ள ஃபஜீல குணத்து ஓதுகிற வழக்க அப்போதான் ஆரம்பிச்சிது நவிசல் காலத்தில் இந்த பீரும் மாவுனா சம்பவத்தின் போது தான் ஏன்னா எழுபது சகாபாக்களுக்கு சாதாரண விஷயங்கள் பெரிய பெரிய காரிகள் இப்படி அநியாயமாக பறிகொடுத்துருமே அப்படிங்கிறது ரசோல்லா சார் பண்ணாங்க அந்த ஏமாற்றிய கூட்டத்தை சவித்து சுமார் முப்பது நாட்கள் வரை ஃபஜீர் தொலைகிலே ரசோல் உள்ள குன்னுத்தை நாசிலாக ஓதுனாங்க அதாவது இப்போ நமக்கு அல்லா பாதுகாக்கணும் ஏதாவது கஷ்டங்கள் உம்மத்துக்கு மொத்தமும் ஒரு பெரிய கஷ்டம் வருது ஏதாவது ஆபத்து வர இருக்குது அப்படின்னு அச்சம் இருந்தால் தொழுகைகள்ல குணூத்து நாசிலா ஓவது அந்த அடிப்படை தான் பஜீர் தொலகில முப்பது நாட்களும்